சீரரா செல்வம் போல் சீர்கபே என் ஆசன் வீரராக வருகப் போகல் அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் மயூரகவி அருளை செய்த ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்பு நியாசத்தின் உபயதாரர்களான வைஷால் வீதி திருமதி கே லட்சுமிபாய் அமர் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் பார்க்கிறோம் இந்த ஸ்லோகத்திலே விசேஷம் என்ன அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் நாலாவது ப அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ப என்ற நாலாவது பானாவை இதில் தாராளமாக யூஸ் பண்ணியிருக்கார் இந்த ஸ்லோகம் முழுக்க ப என்ற எழுத்து நிறைய தடவை வர்ற மாதிரி அதை யூஸ் பண்ணியிருக்கிறார் அதை ஒழுங்கா நீங்க உச்சரிச்சிங்கன்னா ப என்ற எழுத்தை முறைப்படி உச்சரிச்சா அது ஒரு சுவை அலங்காரம் தான் அப்படி உச்சரிக்கிற போது மனிதர்களுடைய சரஸ்வதி நாடி உயிர்த்தெழுகிறது என்று சொல்லுகிறார்கள் பாருங்க பூத்வா ஜம்பசிய பேத்து கக்குபி பரிபவ ஆரம்ப भानु சுப்ரபானோ பிப்ராணா பப்ருபாவம் अभिनव अंभोज அம்போஜா பிரகல்பா பூஷா பூயிஷ்டோபா திரிபுவன பவனியாந்தி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எழுத்து அதிகமா வரும்படி பாட்டு எழுதுறது எந்த மொழியிலுமே கஷ்டம் தமிழ்லயும் கஷ்டம் காலமேக புலவர் போன்றோர் எழுதியிருக்கிறார்கள் வடமொழியில அது இந்த நாலாவது பானாங்கிறது தொடர்ந்து மாதிரி எழுதுறது ரொம்ப சிரமம் அது மயூரகவி ஒரு தெய்வீகம் அருள் பெற்று இதெல்லாம் ஒரு உதாரணம் இந்த பாட்டுல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கிழக்கு திசைக்கு என்று ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரகாசத்தையெல்லாம் இது மூழ்கடிக்குதான் சூரியனுடைய உதய ஒளி அந்த ஒானது இந்திரனுக்கு சொந்தமாகிய கிழக்கு திசையிலே தான் டாமேட் பண்ணி அங்க இந்திர இல்லாம பண்ணது அவ்வளவு தூரம் இந்திரனுக்கும் மிஞ்சின ஒளியன் சூரியன் அவன் உங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றி சகல செல்வங்களையும் அபீஷ்டங்களையும் நிறைவேற்றி வைக்கட்டும் அப்படின்னு இதில் சொல்றேன் முதல்ல இந்த அர்த்தத்தை வேகமா பார்த்தா அப்புறம் ஜம்பசிய பேத்துகுன ஜம்பன ஜம்பாசுரன் ஒரு அசுரன் இருந்தான் எதிரி ஜம்பாசுரனுடைய எதிரி யாருனா இந்திரன் பூத்வா என்றால் கிழக்கு திசையிலே அதாவது இந்திரனுடைய அந்த கிழக்கு திசையிலே பரிபக ஆரம்பபோக இயற்கையாக ஏற்பட்டிருக்கிற பிரகாசத்தை அமைக்கி இவன் ஆக்கிரமித்து சுப்ரபானோகோ பிப்ராணா பப்ருபாவம் சுப்ர என்றால் மிகுந்த வெண்மையான பானு சூரியன் அவனுடைய பிப்ரானா நெருப்பு போன்ற பப்ரு சிவந்த அந்த தன்மையானது பிரசபம் அபிநவ அசபம் என்றால் புதிதாக மலரும் அம்போஜ என்றால் தாமரை ஜிரும்பா பிரகல்பா திறக்க வைக்கிறது பூஷா பூயிஷ்டோபா ஆகாயத்திற்கு அந்த சூரிய ஒளி ஒரு அலங்காரமாக இருக்கிறது பூயிஷ்டோபா அந்த அதிகமான அழகு திரிபுவன பவனசிய மூன்று உலகங்களில் உள்ள சகல இடங்களுக்கும் வைபாக்கரி ஒளி உண்டு பண்ணக்கூடியது என்றால் காலை விபிராந்தி சுழல்கிறது பிராஜமான காலை வேளையிலே அங்கும் இங்குமாக சுழன்று பிராஜமான ஒளியோடு விளங்கி விபவத்து விபவ உத்பூத்தையே விபவ உத்பூத்தையேன உங்களுக்கு செல்வம் சேர்வதிலே விபவத்து அது செழிப்பை உண்டு பண்ணட்டும் சா விபா வக வகை என்றால் உங்களுக்கு சான அந்த விபான ஒளி இப்ப கொஞ்சம் நிதானமா பார்க்கலாம் பூத்வா இதுல வந்து சூரியனுடைய சகல மகிமைகளையும் சுருக்கமா சொல்லி ஒரு வரியில தாமரையை வாய் திறக்க வைத்த கிழக்கு திசையை ஆக்கிரமித்திருக்கிற அந்த சூரிய ஒளி உங்கள் துன்பங்களை நீக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா இதுல வியாகரணப்படி விரிச்சு பார்த்தா நிறைய வரும் நிறைய பேசுறது எல்லாருக்குமே சுலபம் சுருங்க பேசுறதுதான் கஷ்டம் திருவி கல்யாண சுந்தரனா இருக்காரு திருவிக்கான்னு சொல்லுவோம் அவர் மேலே ஏறினார்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஒரு பேச மாட்டார் சத்திய சாய்பாபா தான் சொல்றாரு புட்டபத்தி சாய்பாபா என்ன சொல்றாரு மனிதர்களுக்கு நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல கவனம் நிக்கிறது இல்லை அதனால மேடை பேச்சாளர்கள் தயவு பண்ணி முக்காம நேரத்துக்கு மேல பேசாதீங்க அதுக்கு மேல பேசினா சத்தியத்தை கட்டுப்பட்டு உட்கார்ந்து தவிர உடல் அங்க இருக்கும் மனசு அங்க இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சுருங்க சொல்றதுதான் கஷ்டம் நிறைய சொல்றது எல்லாருக்கும் முடியும் அப்படி இங்கே சுருக்கமாக ஒரு வரியிலே சொல்வது போல சொல்லி ஆதவனுடைய மகிமையை அதிகமாக வெளிப்படுத்தி பூத்வா என்றால் ஆகி என்ன ஆகி என்றால் ஜம்பஸ்ய பேத்து ஜம்பாசுரன் ஒரு தரம் தான் இந்திரனால் கொல்லப்பட்ட அசுரர்களுக்கு கணக்கு இல்லை ஏன் இந்திரன் அசுரர்களை கொல்லணும்னா தேவர்களுக்கு அவன் தலைவன் குடிமக்களுக்கு ஒரு கஷ்டம்னா ராஜாக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க அது மாதிரி தேவர்களுக்கு ஒரு கஷ்டம்னா இந்திரன் கிட்ட போய் சொல்லுவாங்க இந்திரனாலேயே முடியலன்னா அவன் பிரம்மா கிட்ட சொல்லுவான் பிரம்மாவுடைய தலைமையில எல்லாருமா போய் பெருமாள் போவாங்க இந்த ஜம்பாசுரனை அவன் கொன்றான் அதனாலே ஜம்பாசுரனுடைய விரோதின்னு அவனுக்கு பேரு அதுல ஒரு பெருமை ஜம்பாசுரனை அழித்தவன் என்று அதனால ஜம்பஸ் எதிரி இந்திய காரியங்களை செய்தவன் என்ன அவங்க ஒரு சின்ன பிரச்சனைன்னா அவனுக்கும் ஆணவம் முதலிய துர்கணம் வந்துடும் அப்பப்போ பகவான் அவனை மண்டல தட்டுவார் மற்றபடி அவனுடைய செயல்கள் எல்லாம் புகழத்தக்கனவா இருக்கும் ஒரு முறை கஷ்யப்ப மகரிஷி தனக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு யாகம் பண்ணினார் அந்த யாகத்துக்கு கஷ்யபர் வந்து பிரஜாபதிகள் ஒருத்தர் இல்லையா தேவர்களும் ரிஷிகளும் அனைவரும் வந்தார்கள் வரும்போது வெறுங்கையா வரக்கூடாது எப்பவுமே ஒருத்தர் பார்க்க போகும்போது வெறுங்கையா போகக்கூடாது ஒரு எலுமிச்சம்பளமாவது கொண்டு போகணும் இந்த எலுமிச்சம்பளங்கிறது உலகத்திலேயே இந்தியாவில்தான் உற்பத்தியானது இந்தியாவிலிருந்து தான் உலகின் மற்ற நாடுகளுக்கு எலுமிச்சம்பளம் போனது இது வேதிக்கிற கார்டு ஒரு எலுமிச்ச மரமானது ஒரு வருஷத்துல மூவாயிரம் பழம் கொடுக்குதுங்க அந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன ஒரு மரத்தில் இவ்வளவு ஈழி விரங்கி பார்க்க முடியும் ஒரு எலுமிச்சம்பரத்தையாவது கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா எலுமிச்சம்பளம் என்பது தெய்வம்சமானது எல்லா விதமான தெய்வத்துக்கும் ஏற்றது அம்பாளுக்கும் எலுமிச்சம்பளமாகும் சிவனுக்கும் எலுமிச்சம்பழமாகும் பெருமாளுக்கும் ஆகும் வேணான்னு சொல்ற தெய்வமே கிடையாது சத்தேவதைக்கும் அதை ஏற்கும் துர்தேவதைக்கும் அதை ஏற்கும் இதே மாதிரி திரிமதுர நைவேத்தியம்னு ஒன்று இருக்கு வாழைப்பழம் தேன் பசும்பாலு இது மூன்றையும் சேர்ந்து பிசைஞ்சா அதுக்கு பேரு திரிமதுர நிவேதனம்னு சொல்லுவாங்க இது எல்லா தெய்வங்களுக்கும் ஏற்கும் அதாவது சதெய்வங்களுக்கும் ஏற்க துர்தெய்வங்களுக்கும் ஏற்கும் சில வகை பொருள்கள் சில தெய்வங்களுக்கு மட்டும் ஏற்கும் அப்படின்னு சொல்றது இப்ப அசைவ உணவு படிச்சீங்கன்னா பெருமாளுக்கு படைக்கப்படாது அத வந்து அதை சாப்பிட்றதுக்குன்னு சில காத்தவராய அந்த மாதிரி சில தெய்வங்கள் இருக்கு பெருமாளுக்கு இது ஆகாதுன்னு சொல்லியிருக்கு ஆனா இப்ப நான் சொன்ன அந்த திரிமதுர நிவேதனம் என்பது சகல தெய்வங்களுக்காகவும் எலுமிச்சம்பளமும் சகல தெய்வங்களுக்காகவும் பெரியவங்களை பார்க்க போகும்போது எலுமிச்சை கொண்டே கொடுக்கறது பழக்கம் எலுமிச்சம்பளத்துக்குள்ளே சகல தெய்விதைகளும் இருக்கிறதாக சொல்லுவாங்க இந்த ஆந்திராவில கம்பளத்து நாயக்கர்னு ஒரு ஜாதி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க யாரு அப்படின்னு சொன்னா அவங்க மூதாதையர்கள் ஒரு பெண்மணி ஜக்கமாவ உபாசனை பண்ணிட்டான் எதுக்குன்னா குழந்தை இல்லையு அப்போ ஜக்கம்மா தோன்றி ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து உனக்கு கரு உற்பத்தி ஆகும் எலுமிச்சம்பழத்துக்கு அவங்க பாஷையில கம்பளம் அப்படின்னு சொல்றது அந்த கம்பளத்தை சாப்பிட்டு அந்த அம்மாவுக்கு குழந்தை உண்டானதுனால அந்த டைனாசிட்டிக்கு கம்பளத்தை நாயக்கர்னு சொல்லிப்பேன் ஒன்பது கம்பளம் நம்பி வணங்கும் ஜக்கம்மா அப்படின்னு பாடுவாங்க ஒன்பது கம்பளம் அப்படின்னா ஒன்பது கிராமங்கள் அவங்க அந்த ஜாதி அவங்க வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க மாந்திரிகத்துல வல்லவர்கள் ஜக்கம்மா உபாசகர்கள் வீரபாண்டிய கட்ட பொம்மனுக்கு ஜக்கம்மா உபாசனை ரொம்ப இருந்தது இந்த கம்பளத்த நாயக்கர்கள் ரொம்ப பக்கத்தில் வச்சிருந்தார் இப்போ இந்த தேவர்களும் முனிவர்களும் வருகிற போது வெறுங்கையாக வரக்கூடாது என்று கசீப முனிவரை பார்க்கிற போது அவருக்கு என்ன கொண்டு போகலாம் ஒரு ராஜாவை பார்க்கிற போது அவருக்கு பிரியமான நவரத்தனங்களையும் பட்டு கொண்டு போகலாம் ஒரு வைசியரை பார்க்க போகும்போது பழங்கள் வாங்கிட்டு போகலாம் ஆனால் ஒரு உலகை துறந்த பற்ற ஒரு முனிவரை பார்க்க போற அவருக்கு என்ன கொண்டு போகலாம் யாகம் செய்யறதுக்கு சமைத்து கொண்டு போறாங்க சமித்துனா இந்த அரசமர குச்சி பலாசம் குச்சி தர்பே இதெல்லாம் இந்த சமித்துக்கள் கொண்டு வரும்போது வாழ்க்கையில் என்று ஒரு ரிஷி அவர்கள் சுவேத தீவியில அவர்கள் கட்டை விரல் அளவுதான் உயரம் அவங்க உயரம் ஹோல் பிகரே வந்து பெருவிரல் அளவு தான் மூணங்களும் மூன்றரை எங்களும் அவங்க ஹைட்டே அவர்கள் ஒரு பசுமாடு சகதியிலே மிதித்து அந்த குழம்பினாலே ஒரு பள்ளம் உண்டு பண்ணிவிட்டால் அந்த பள்ளத்தை தாண்ட மாட்டாதவர்களா அவ்வளவு தூரம் அவங்க இந்த வாழக்கீலியர்கள் உருவத்தில்தான் சின்னவங்களே தவிர மகிமை எப்படி மகிமைன்னா இந்திரன்லாம் பயப்படுவான் அவங்க தவ அப்படி உண்டு அவ்வளவு மனசை அடக்கி தப ஆற்றல் உள்ளவர்கள் இந்த வாழ்க்கையில்லியர்கள் என்ன செய்தார்கள் தங்களால் எவ்வளவு கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சமைத்துக்களை கைகளில் கொண்டு வந்தார்கள் மூணங்கில உயரமுள்ள ஒரு மனுஷன் எவ்வளவு சமைத்து கொண்டு வர முடியும் இவ்வளவுதான் அதுவே பாரமாக இருக்கும் அதை கொண்டு வந்தார்கள் அப்போ தேவேந்திரன் என்ன பண்ணினா தான் ரொம்ப பலசாலிங்கிறத காட்டுறதுக்காக மலைமலையாக சமித்துக்களை எடுத்துக்கொண்டு வாழைக்கிளியர்களை நூற்றுக்கணக்கான பேரை ஒரே தாண்டாக தாண்டி இங்கே கஷ்யபரிடம் வந்து அதை கொண்டு வந்து சேர்த்தானா சேர்த்தது மட்டும் இல்லாம இந்த வாழைக்கீலர்களை பார்த்து பரிகாசம் பண்ணினான் என்ன பண்ணினா நீங்கன்னா என்னத்துக்கு சமைத்து கொண்டு வரீங்க உங்க உருவமே டரியல் சும்மா குள்ளமா இருக்கிறீங்க கொண்டு வந்தா என்ன மாதிரி கொண்டு வரணும் மலை மாதிரி இருக்கிறதே கொள்ள புஸ்கா இதுல சமைத்து வேற கொண்டு வரீங்களாக்கும் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரிச்சான் இந்த வாழைக்கீலர்களுக்கு கோபம் வந்துருச்சு ஏதோ பகவான் இவனுக்கு பெரிய உடம்பு கொடுத்துருக்கிறான்னு சொல்லி என்ன ஆணவமா பேசுறான் அப்படின்னு சொல்லி சமைத்துக்களை கசியவரிடம் சேர்த்து விட்டு அவர்கள் அனைவரும் கூடி பேசி ஒரு யாகம் செய்தார்கள் என்ன யாகம் செய்தார்கள்னா இந்திரனுக்கு போட்டியாக இன்னொரு இந்திரனை உருவாக்க வேண்டும் என்று ஒரு யாகம் செய்தார்கள் அவங்க நினைச்சாங்கன்னா அந்த யாகத்துல இன்னொரு இந்திரன் உருவாகி விடுவான் அந்த இந்திரன் இவனை விட பலசாலியாயிருப்பான் இவன் அவனை உதச்சு விரட்டிடுவான் அப்படி ஒரு அவமானம் அவனுக்கு உண்டு பண்ணணும்னு சொல்லி இன்னொரு யாகம் செய்ய தொடங்கினார்கள் அதுக்குள்ள இந்த நியூஸ் வந்து இந்திரனுக்கு போய் சேர்ந்துருச்சு மகா உங்கள மாதிரியே போட்டிக்கு ஒரு இந்திரன் தயார் பண்றாங்க வாழைக்கீலியர்கள்னு அப்பதான் அவன் நிதானத்துக்கு வந்தான் யோசிச்சு பார்த்தான் வாழைக்கீலியர்கள் நினைச்சா எதுவும் செய்ய முடியுமே இன்னொரு இந்திரலோகமே உற்பத்தி பண்ண முடியுமே தெரியாத்தனமா அவங்கள பார்த்து பரிகாசம் பண்ணிட்டமே இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்று சொல்லி எந்த கசீப மகிழ்ச்சிக்காக இவன் சமைத்து கொண்டு வந்தானோ அந்த கசீபரிடம் காலில் விழுந்து அழுதான் சுவாமி நான் தெரியாம அபச்சாரம் பண்ணிட்டேன் இப்ப வாழைக்கீலியர்களாம் சேர்ந்து எனக்கு போட்டி இந்திரன் நீங்க என்னை காப்பாத்தணும்ட்டு கசீபர் பார்த்தார் என்ன தேவேந்திரா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல்லையே விழுதுகிட்டு வந்து கால விழுகிறியா என்னது அப்படின்னு சொல்லி அவனை கண்டிச்சு இந்த கசீபர் வாழைக்கீலியர்கள் யாகம் பண்ணும் இடத்துக்கு இவரே போனார் போய் முனிவர்களே முனிசிரேஷ்டர்களே இணைஞ்சலுக்கு மன்னிக்கணும் நீங்களாம் செய்யறதை பார்த்தா ஏதோ யாகம் பண்ற மாதிரி இருக்கு என்ன நோக்கத்துல யாருக்காக யாகம் பண்றீங்க அப்படின்னார் அப்போ இந்த மாதிரி இந்திரனுடைய ஆணவத்தை ஒடுக்குறதுக்காக இன்னொரு இந்திரம் நாங்கள் உருவாக்க போறோம் அப்படின்னா அப்போ கசீபர் சொன்னார் இது உண்மைதான போட்டியாக பண்றதாக அது இருக்காதே அவங்க ரொம்ப பெருந்தன்மை உள்ளவங்களாச்சே நினைச்சு வந்தேன் ஏதோ அவன் அபச்சாரப்பட்டுட்டான் எனக்காக அவன் செய்த தப்ப நீங்க மன்னிச்சுக்கணும் தயவு பண்ணி அவனுக்கு போட்டின்னு ஒரு இந்திரன் வச்சேனா நம்ம எல்லாருக்கும் தான் இடைஞ்சல் இவனுக்கும் அவனுக்கு செண்டை வரோம் உலகம் புறம் ஒரே குழப்பமாகும் பிரம்மா என்ன யோசிச்சிப்பார் நாம ஒரு இந்திரனைக்கு ஒருமான உங்க கால வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி முயற்சியை கைவிட்டுடுங்கோ அப்படின்னு அப்ப அவங்க வாழ்க்கையில் என்ன சொன்னார்கள் ஒரு யாகத்தை ஆரம்பிச்சு பாதிக்கு மேல நடத்திட்டா அதை நிறுத்த முடியாது இப்ப பாதிக்குன்னு தாண்டின மாதிரி இப்ப நாங்க சொன்ன மந்திரத்துல ஊத்தின ஆஜியத்துல இந்திரன் உருவாகட்டும் என்று சொல்லிவிட்டோமேட்டிப்படாதீங்க ஒரு இந்த வலிமை மிக்கவனாக இருக்கட்டும் இந்திரனை விட வலுவானவனாக இருக்கட்டும் அவனை நாம் சிருஷ்டி பண்ணுவான் இந்த யாகத்துல அப்ப வாழ்க்கையர்கள் பார்த்தாங்க சரி நீங்க சொல்றபடியா நடக்கட்டும் இப்ப நீங்க குழந்தை இல்லைன்னு யாகம் பண்றீங்க அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு நாங்கள் செய்த இந்த யாகத்தின் பலனை உங்களுக்கு தத்தம் பண்ணி கொடுத்துடுறோம் அப்போ உங்களுக்கு குழந்தையாக ஒரு பறவை பிறக்கட்டும் அந்த பறவை இந்திரனை விட வலிமையானதா பறவையாக இருக்கட்டும் என்று ஆசீர்வதித்தார்கள் அவர் தத்தாஸ்து என்று ஏற்றுக்கொண்டார் அப்போ அவர் கஷ்யபர் வந்து வீடு சேர்ந்தார் இந்த வாழைக்கீளியர்களுடைய வாக்கு பலித்தது அந்த யாக பலன் இவரை வந்து சேர்ந்தது அவருக்கும் அவருடைய மனைவி ஆகிய வினத்தைக்கும் வைனத்தையன் என்று பிறந்தார் இந்த கருடாழ்வார் பறவைகளுக்கெல்லாம் இந்திரன் பக்ஷிராஜான்னு பேர் பக்ஷிராஜா பிக்சர்ஸ் ஒரு பிலம் கம்பெனி கூட இருக்கு அப்போ தேவர்களுக்கு இந்திரனா இருக்கிறவனுக்கு போட்டியாக ஒரு இந்திரன் படைக்க வேண்டும் என்று தோன்றி அந்த யாகம் எதுல முடிந்தது அப்படின்னு சொன்ன பட்சிகளுக்கு இந்திரனாக கருடனை தோற்றுவித்தது என்று சொல்வார்கள் இதெல்லாம் இந்திரனுடைய ஆணவத்தினால் வந்தது கருடனை யார் பார்த்தாலும் வைதிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவா இது இந்திரனுடைய ஆணவத்தினாலே படைக்கப்பட்ட போட்டி இந்திரன் அல்லவா என்று பேசிக்கொள்வார்கள் இப்படி சில துர்கங்கள் அவனுக்கு உண்டு ஆனால் தேவர்களை பாதுகாப்பதிலே தகப்பனை போன்றவன் வீரத்திலே அவனுக்கு இணை யாரும் இல்லை சகல விதைகளும் அவனுக்கு கை வந்தது ஐந்திரம் என்ற சம்ஸ்கிருத இலக்கண நூலை அவன் தான் எழுதினான் அந்த ஐந்திர வியாக்கரணம் என்கிறது படிச்சு பாண்டித்யம் ரொம்ப கஷ்டம் அது சான்ஸ்கிருட் கிராமர் புக்கு பெரிய படிப்பாடு ஆனா இங்கே ஜம்பஸ்ய பேத்துஹோ ஜபாசுரனுடைய விரோதி அவனுடைய திசை அப்படிங்கிறார் அவனுடைய திசைன்னா இந்த அஷ்டதிக்கு பாலகர்களுக்கும் ஒவ்வொரு திசையை ஒரு ஒரு தெய்வத்துக்குன்னு ஒதுக்கி இருக்கிறாங்க இந்திரனுக்கு கிழக்கு திசை கிழக்கு திசை இந்திரனுக்குரியது அதனால இங்க கக்குபக அப்படின்னு சொன்ன ஈஸ்ட் டைரக்ஷன் அந்த கிழக்கு அவன் அதிபதியாக இருக்கிறான் அந்த ஜம்பசி பேத்துகு ஜம்பாசுரனுடைய விரோதியாகிய இந்திரனுக்கு சொந்தமான அந்த கிழக்கு திசையிலே பரிபவ ஆரம்பபோஹூ பரிபவ அப்படின்னு சொன்ன சாதாரணமா பரிபவங்கிறது தோல்வி அவமானத்தை குறிக்கும் இந்த இடத்துல சூரியன் ஆக்கிரமிக்கிறான் அப்படிங்கறத அப்படி சொல்றாங்கன்னு சொல்லலாம் அவனை தோற்கடிச்சு டே இந்திரா இது ஓ இடம் இல்லடா நான் வந்து நானும் சொல்ற மாதிரி இருக்குறான் சூரியன் கிழக்க உதிக்கிறது இனிமே இந்த தேஜஸ் இங்க வேண்டாம் என்னுடைய தேஜஸ் இருக்கட்டும்னு சொல்றது பரிபவங்கிறது இப்ப திரௌபதியை சபை நடுவே வச்சு சேலையை அவுத்தாங்க அதுக்கு பேர் பரிபவங்கிறது அப்போ திரௌபதி பரிபவம் கண்டு வாழாயிருந்த பாண்டவர்களை என்றோ தண்டிக்க வேண்டும் என்பது கண்ணன் கருத்தா இருந்தது என்று அவர்கள் ரகசிய கிரந்தங்களில் எழுதுவார்கள் பரிபவம்னு அவமானம் இப்போ ஒரு பந்தி இருக்குது கல்யாணத்துல ஒரு பந்தி இருக்குதுன்னா எல்லாருக்கும் ஒன்னு போல நீங்க பரிமாறணும் அதுல ஒருத்தர் விஇபி உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா பொரியல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வைக்கல அது அவருக்கு சிறப்பு நினைச்சுக்கிட்டு இருக்காரு மற்றவங்களுக்கு பெரிய பரிபவம் அவமானம் சாஸ்திரத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு இந்த மாதிரி பந்தியில பல பேர் போது ஒருத்தருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏதாவது பரிமாறினீங்கன்னா அது பிரம்மஹத்தி தோஷத்துக்கு சமம்னு சொல்லிடுது வேதங்களை கற்ற ஒரு பிராமணனை கொன்றால் எவ்வளவு பெரிய பாவமோ அவ்வளவு பெரிய பாவம்னு சொல்லிடுது சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு குழந்தைகள் இருக்கும் தாய் என்ன பண்ணுவா ஒரு குழந்தை மட்டும் முகச்சாடு தன்ன மாதிரி இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு அதிகமாக காய் வைக்கிறது அதிகமா பொரியல் அதுக்கு ரொம்ப விருப்பமான ஜமான் கடன் கொடுக்கறது மற்றவெல்லாம் பார்த்துட்டு நாக்க சப்பிக்கிட்டு இருக்க வேண்டியது கடைசியில் இந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிற போது யாருக்கு இந்த தாய் ரொம்ப அதிகமாக கவனிப்பு அந்த குழந்தை தான் இந்த தாய்க்கு விரோதமா போய் தாயை திட்டம் ஏசும் அடிக்கும் அப்போ மற்ற குழந்தைங்களாம் என்ன சொல்லும் எங்களை வச்சுக்கிட்டே இனி வந்து அவனுக்கு அதிகமா பரிமாறின இல்லை நல்லா வாங்கிக்க உனக்கு நல்லா வேணும் அப்படின்னு இந்த மாதிரி நெஜ கதைகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் மற்றவங்களால செய்யலாம் தாய் தகப்பன் குழந்தைகளுக்குள்ள இடையில பாரபட்சம் காட்டக்கூடாது எல்லாரையும் சமமா வளர்க்க வேண்டும் இல்லைன்னா பாவம்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அதனால பாதிக்கப்படுகிற குழந்தைகளுடைய உளவியல் பிற்காலத்துல அவர்களுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணும் இடத்துல நாலு பேர்ட்டையும் சமமான அன்போடு இருக்கிறது ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் கடமை இப்போ பரிவம்ங்கிறதுக்கு சொன்னேன் இப்போ ஆக்கிரமிக்கிறான் சூரியன் போய் கிழக்கு தசையிலே இந்திரனுடைய தேஜஸை கீழ்படுத்தி உன்னுடைய தேஜசை விட என்னுடைய தேஜசை அதிகமானது என்று ஆக்கிரமிக்கிறான் பரிபவ ஆரம்பபூஹு அதை ஆக்கிரமிக்க தொடங்கி சுப்ரபானோப் வெள்ளைன்னு அர்த்தம் சுப்ர பானோ வெண்மையான பிரகாசமான ஒளி மிகுந்த அந்த சூரியனுடைய பிப்ரானா பிப்ரானுக்கு பிப்ரானு வேறு சக்கரத்தாழ்வாருடைய நாமங்கள்ல பிப்ரானகூரு நாமம் உண்டு அவர் கையில் வச்சிருக்கிற ஆயுதங்கள்ல அக்னி ஒரு ஆயுதமாக இருக்கிறது அதுக்கு பிப்ரானம் என்று பெயர் பப்ரு பாவம் பப்ரு அப்படின்னு சொன்ன இங்கே சென்னிரமான நெருப்பை குறிக்கும் பப்ருவாகனன்னு ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய மகனில் ஒருத்தனுக்கு பப்ருவாகனன்னு பெயர் அவனுடைய கதை வெளி உலகத்துக்கு வரலை அவன் தென்னாட்டை சேர்ந்தவன் அவன் வந்து அர்ஜுனனுக்கு நிறைய மனைவிகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு மனைவிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவன் அவன் தாய் வயிற்றிலேயே உருவான அர்ஜுனன் அவளை விட்டு பிரிந்து போய்விட்டான் அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அர்ஜுனனுக்கு தெரியாது ரொம்ப நாள் கழிச்சு யுதிஷ்டிரர் வஞ்சபாண்டவர்களுடைய அண்ணன் அசோமதியையாக மன்னது அந்த குதிரையானது இந்த பகம் வந்தது வந்தபோது இந்த பப்ருவாகனன் அப்ப வளர்ந்து மீச முளைச்சு ராஜாவாய் ஆண்டு கொண்டிருக்கிறான் அவன் இந்த குதிரையை பார்த்த உடனே பேசாம இது நம்ம அப்பாவுடைய குதிரையாச்சேங்கிற மரியாதைக்காக பாதங்கள்ல நிறைய மலர்களை சொறிந்து கீழே விழுந்து நமஸ்கரித்து கப்பங்கட்டி உங்கள் குதிரை போக நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்ப அவன் அர்ஜுனனுக்கு கோவம் நீ உண்மையிலேயே எனக்கு பிறந்தவனா இருந்தா இந்த குதிரையை போக விடலாமாடா ஒரு சத்திரியனுக்கு என்னடா இலக்கணம் இன்னொரு சத்திரியின மேல வர்றத நீ பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா இந்த குதிரையை பிடிச்சு கட்டி வச்சு நான் குதிரையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்னை சண்டைக்கு கூப்பிட்டு அப்படி இருந்தா நீ என்னுடைய மகன் ஒத்துக்குவேன் இப்போ எனக்கு சந்தேகமா இருக்கு நீ எனக்கு பிறந்தவன் இல்ல எவனோ ஒருத்தனுக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டான் உடனே இந்த பப்ருவாகனனுக்கு கோபம் வந்து அவனோட சண்டைக்கு போக இவன் தலையில் அடிச்சு விட்டான் பப்ருவாகனுடைய தலையில அர்ஜுனன் நடிக்கவே பப்ருவாகனன் தான் வைத்திருந்த ஒரு அஸ்திரத்தினாலே அர்ஜுனுடைய தலையை சீவிட்டான் ஒரே சிவா சீவிட்டான் தலை துண்டா உடம்பு துண்டா போச்சு அப்போ மகனால் தந்தை கொல்லப்பட்டு விட்டான்னு அர்ஜுனனு கதை முடிஞ்சு போச்சு உடனே பெரிய நடக்க முடியாது நடந்து விட்டதே அப்போ பப்ருவாகனுடைய தாய் வந்து ஏன்டா உன் தகமனையை எப்படி கொல்லலாமாடா அப்படின்னு இல்லம்மா அவர் வந்து உன் கற்பையே சந்தேகித்தார் என் தந்தை தான் இல்லை என்றார் எனக்கு வீரம் இல்லை என்றார் வேற என்ன பண்றது சுத்த சத்ரீனு காட்ட வேண்டி ஒரு தகப்பனுக்கு மகன் எப்படி நடந்து கொள்ளனுமோ அந்த முறையில் நடந்துகிட்டா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அதை அவமானம்னு பேசுறாரு அப்ப சத்ரியன் என்ன செய்யணும் வெட்ட வேண்டிதானே வெட்டி விட்டா அப்படின்ட்டான் அந்த நேரத்திலே உலுபி என்று அவனுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாள் அர்ஜுனனுடைய மனைவி நாகலோகத்தைச் சேர்ந்தவள் அவள் தற்செயலாக அந்த வந்தவள் தன்னுடைய நாகலோகத்தின் சக்தியினாலே அர்ஜுனனுடைய தலையையும் உடம்பையும் ஒட்ட வச்சு அந்த இடத்துல ஒரு நாகமணியினாலே தடவுகிறாள் அர்ஜுனனுக்கு மறுபடி உயிர் வந்து விடுகிறது அப்போ இறந்து போன அர்ஜுனன் உயிருக்கு வருகிறான் அப்போ எந்திரிச்ச உடனே பப்ருவாகனா இப்ப நீ என்னுடைய மகன் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு கட்டிப்பிடிக்கிறான் இது ஒரு கதை அந்த காலத்து தெருக்கூத்து நாடகங்கள்ல பப்ருவாகனன் கதைன்னு ஒரு கதை பப்ருன நெருப்பு நெருப்பையே வாகனமாக கொண்டவன் என்று அவனுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு பெயர் இங்கே பப்ருபாவம் பப்ருபாவம் என்றால் தகதகவென்று ஜொலிக்கக்கூடிய நெருப்பு போலே பிரகாசிக்க ஒளி பிரசபம் பிரசவம் வலிமையாக வன்முறையாக என்ன வலிமையாகனா அங்க இருக்கிற தாமரைகளை எல்லாம் வாய் திறக்க வைக்கிறார் அதுக்கு பிரசபம்னு சொல்றாங்க அதாவது மூடி கிடக்கிற அந்த இதழ் கட்டினை தன் ஒளியை பாய்ச்சி வாய் திறவுகள் மலதுங்கள் திறவுங்கள் மலருங்கள் காலம் வந்துவிட்டது என்று தாமரைகளை தூண்டுகிறானா அதனாலதான் பிரசபம் வலிமையாக வலுவில் தாமரை அபிநவ புதியம் இப்போ சுதாகர் பீம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வடக்கு இருக்கிறார் வட இந்தியாவில் அவர் எழுபத்தஞ்சு வயசு தாண்டியும் கூட பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு தான் மதிக்க முடியும் பிராணயாமம் செய்தனால மிகுந்த வலிமையோடு காட்சி அளிக்கிறார் தரையில் படுத்துக்கிட்டு மேலே ரோடு இன்ஜினை ஓட்டுவார் அவருக்கு ஒன்றும் ஆகாது ஓடுகிற ரெண்டு அம்பாசிடர்கார ரெண்டு கையால் பிடிச்சி விழுப்பார் சங்கிலினால் அவரோட உடம்பை கட்டி போட்டிங்கன்னா ஒரு தம் பிடிச்சி முக்குனார சங்கில துணி துளாயிடும் அவருக்கு என்ன பேர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அபிநவ பீமன் அபிநவன புதியன்னு அர்த்தம் அவர் பேரு சுதாகர் அபினவன இந்த கலியுகத்திலே அவன் வந்து இதுக்கு முந்தனை யுகத்திலே துவாபர யுகத்திலே இருந்தான் பீமன் இது கலியுகத்திலே ஒரு பீமன் வந்திருக்கிறான் என்று அபிநவ பீமன் சொல்றது அதனால இப்ப வந்து பழைய காலத்து மகான்களுடைய அம்சமாக யாராவது தோன்றியிருக்கிறார்கள் இப்பொழுது என்று மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் போல் தோன்றினால் அபிநவன் சேர்த்து சொல்லுவாங்க இப்ப கிருஷ்ண பிரேமி சுவாமிகளை அபிநவ பிரகலாதன் அப்படின்னு சொல்றாங்க பிரகலாத ஆழ்வாருடைய அபிநவ பிரகலாதன் அபிநவெ என்றால் புதிய தாமரை ஜிரும்பா பிரகல்பா ஜிரும்பா ஜிரும்பானா வாயை புலக்குறது கொட்டாய விடுறது இப்ப முதல வாய் திறக்குது இல்ல முதல திறக்கிற மாதிரி மத்த விலங்குகள் வாய் திறக்காது ஏண்டான் முதலைக்கு இந்த வாயினுடைய இறுதி ரொம்ப நீளமாக இருக்கும் இப்போ நமக்கெல்லாம் இந்த இடத்துல இறுதி முடிஞ்சு போகுது அங்கே முதலைக்கு அமைப்பு எப்படி இருக்குன்னா இவ்வளவும் ஜிப்பு மாதிரி திறந்துருக்கும் வாயை திறந்தால் கிளிகினா கடைசி வரைக்கும் போகும் அதாவது தலை கபாலத்தினுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற அந்த கன்னப்பகுதியானது முதலைக்கு ரொம்ப குறைவு அதனால ஜிம்பா அப்படிங்கு சொல்லும் போது முதலையை சொல்லுவார்கள் போல வாயை பழக்கிறான் கொட்டாயை விடுறதுனா தாமரை ஆனது வாய் திறக்கிறான்னு சொல்ல முதலைக்கு வந்து ஒரு அதிசயம் என்னான முதலைக்கு ஆயுசுல நாற்பது தடவை பல்லு விழுந்து முளைக்குமா இப்ப நமக்கெல்லாம் அம்மா வயதுல இருந்து பிறந்த உடனே பல்லோட சில பேர் குழந்தைகள் பிறகுறாங்க சில குழந்தைகள் அப்புறம் பல்லு முளைக்குது ஒரு எட்டு ஒன்பது வயசுக்குள்ள அந்த பற்கள் விழுந்து மறுபடி முளைக்குது இல்லையா அதுக்கப்புறம் அப்படி முளைச்ச பல்லு மறுபடி விழுந்தா நம்ம டென்டிஸ்டான் போகணும் ஆர்டிபிஷியலா பல்லு கட்டணும் ஆனா முதலைக்கு நாற்பது முறை அந்த மாதிரி ஒவ்வொரு பல்லும் விழுந்து விழுந்து விழுந்து முளைக்குதான் அது என்னமோ முதல என்ன வர வாங்குச்சோ அதுக்கு என்ன புராணமோ தெரியல இப்படி முதலை வாய் பிளப்பது போல பிளக்குறதுக்கு இந்த மாதிரி ஜிரும்பான்னு சொல்லுவாங்க கொட்டாவிடு ஜிம்பாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் உண்டு அது என்னன்னா யுத்தத்துல நம்மால சமாளிக்க முடியாத எதிரி ஒருத்த வந்துட்டானு வச்சுக்கோங்க அவனை சமாளிக்க வைக்கிறதுக்கு இந்த ஜிரும்பாஸ்திரம் போட்டிங்கன்னா அவன் தூங்கி ஆட்டா விடுவான் அந்த மாதிரி நிதிரை உண்டு பண்ணிடுவது அதுக்கு சமோகநாஸ்திரம் என்று இன்னொரு பேர் சொல்லுவார்கள் அஜமகாராஜனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க தசரதனுடைய அப்பா தசரதனுடைய அப்பா அஜன் இளைஞனாய் இருந்தபோது அவன் சுயம்புரத்துக்கு போகிறான் மணப்பதற்காக இந்து மணப்பதற்காக சுயம்புரத்துக்கு போகிறான் அப்படி போகிற வழியில ஒரு மதம் யானை அவனை எதிர்கொள்கிறது அவனை மிதிக்க அப்ப அவன் என்ன பண்றான் ஒரு அஸ்திரத்தினாலே அந்த யானையை கொல்லுகிறான் அந்த யானை செத்த உடனே இறந்து போன அந்த யானையினுடைய உடம்புல ஒரு கந்தர்வன் தோன்றுகிறான் அவன் சொல்றான் நான் கந்தர்வனாய் இருந்தவன் ஒரு முனியனுடைய சாபத்தினாலே இப்படி யானையாயிருக்கிறேன் ஒரு உத்தமனுடைய கை பானத்தினால் நீ மறுபடி சாப விமோச்சனம் பெறுவாய் என்று அந்த முனிவர் சொன்னார் அந்த உத்தமன் நீதான் எனக்கு சாப விமோச்சனம் நீ கொடுத்ததுனால உனக்கு நான் பதிலாக ஒன்னு செய்யறேன் என்ன அப்படின்னா சம்மோகனாஸ்திரம் தர்றேன் சம்மோகனாஸ்திரம்னா உன் எதிரிகள் உன்னால சமாளிக்க முடியாம போயிட்டா இந்த அஸ்திரத்தை போட்டா அத்தனை பேரும் மயக்கம் போட்டு கொட்டாய விட்டு தூங்கி விழுந்துருவானுக்கு கீழே சுலபமான வழியை வச்சுக்கோ அப்படின்னு மிக்க நந்தின்னு வாங்கிக்கிட்டு போறான் அங்க சுயம்பரத்துல என்ன ஆகுதுன்னா காளிதாசன் அந்த இந்து மதியம்பரத்தை ரொம்ப அழகா எழுதுறான் இங்கிருந்து பாண்டியர்கள உட்காந்துருக்காங்க அப்ப பாண்டிய மன்னர்களை பற்றி வர்ணனை வருது அப்பவே வந்து மதுரையிலிருந்து போனவங்க கருப்பா தான் இருந்திருக்கிறான் அப்போ அந்த தோழி பெண் சொல்றா இவர் ஆள் கருப்பா இருக்காருன்னு பாக்காத தெக்க எல்லாருமே கருப்பாத்தான் ஆனா உள்ளம் ரொம்ப வெளுப்பு சந்தனம் பூசி இருக்கிறார் எந்த நாட்டிலும் கிடைக்காத சிவப்பு சந்தனம் இவங்க நாட்டுல கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு ஆனா பாண்டியம்மனனுடைய கழுத்துல மாலை போடுறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை சேரனுக்கும் மாலை போடலை சோழனுக்கும் மாலை போடல ஆந்திர ராஜாக்களுக்கும் போடலை யாருக்கும் போடலை அப்படி வரும்போது கடைசியிலே இந்த அஜமகாராஜனை பார்த்த உடனே அவளுக்கு ஆசை தோன்றி அவனுக்கு அதை மாலை இட்டு விட்டாள் இப்ப அஜ மகாராஜன் இந்து மதியினுடைய கணவன் ஆனால் இதை பார்த்து பொறாமை கொண்ட அங்கு சுயம்புரத்துக்கு வந்திருந்த ஏனைய ராஜாக்கள் எல்லாம் அவனை சண்டைக்கு அழைக்கிறாள் வெறுமனே ஒரு பொண்ணு கழுத்துல மாலை போட்டது என்ன அர்த்தம் ஒரு பெண் தனக்கு பிடிச்ச கணவன் தேர்ந்தெடுக்கிற இடம் அங்க சண்டைக்கு வேலை இல்லை அவ்வளவு தானே தேர்ந்தெடுத்தால் நான் ஒண்ணும் வலுவில் கேன்வாசிங் பண்ணலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க கேட்கல அப்ப இவன் என்ன பண்ணினா அந்த கந்தர்வன் கொடுத்த அந்த ஜிரும்பாஸ்திரம் சம்மோகாஸ்திரத்தை போட்டான் எல்லாம் கொட்டாவி போட்டு மயக்க பொருட்கள் உயிர் செய்தான் ஒண்ணுமில்ல யாரையும் அவன் கொல்லலை நல்லா இருக்க ராஜாக்களே அப்படின்ட்டு அவளை குதிரைகளை வச்சுட்டு வந்துட்டான் ஊர் சேர்ந்துட்டான் வந்து இப்படி இதுக்கு பேரு ஜிரும்பாஸ்திரம்னு பேரு இங்க ஜிரும்பா அப்படின்னா கொட்டாவி வாய் திறக்கிறது தாமரை புஷ்பமானது வாய் திறக்கிறது மலர்கிறது அப்படிங்கிறத ஜிரும்பா அப்படின்ற பிரகல்பா பிரகல்பா அப்படின்னு சொன்ன எபிஷியன்ட் அர்த்தம் அதாவது தாமரைகளை வாய் திறக்க வைப்பதிலே எபிஷியன்ட் தாமரைகளை நீங்க வந்து வாய் திறக்க வைக்க முடியுமா இப்ப ராத்திரி மூடி இருக்கிற தாமரை முன்னாலே நீங்க போய் ஒரு பதினஞ்சு செல்லு போட்டு ஒரு டார்ச் லைட்டை அடிங்க அது திறக்குதான் பார்ப்போம் இல்ல ஆயிரம் வாட்ஸ் நியான் பல்பு போட்டு பாருங்க அது திறக்குதான்னு பார்ப்போம் நிச்சயமா திறக்காது சூரியன் ஒருவனுடைய ஒளிக்குத்தான் அது வாய் திறக்கும் சந்திரனை பார்த்தா அது மூடிக்கும் அப்படிப்பட்ட தாமரை அந்த தாமரையை வாய் திறக்க வைக்க ஆற்றல் உள்ளால் திறமை உள்ள ஆற்றல் அலங்காரம் அதாவது அங்கே பார்க்கிற போது ஆகாசத்தில் அங்கிருந்து சூரியன் தோன்றுகிறது இங்கே தாமரைகள் மலர்கின்றன அந்த ஒளியும் இரண்டும் பார்க்கிற போது மியூச்சுவலி ரெஸ்பாண்ட் அத பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கான் வருவதற்கும் தாமரை வாய் திறப்பதற்கும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளதாக இருக்கிறது இப்ப ஒருத்த பாட்டு கச்சேரி வைக்கிறார்கள் பாட்டு கச்சேரி நடந்துட்டு இருக்கிற போது எதிர்கிறவங்க எல்லாம் தலையாட்டி ரசிச்சாதான் அவர் தொடர்ந்து பாடுவாரு இவர் பாட ஆரம்பிச்சோன்னு எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடா வச்சுக்கோங்க அப்ப வந்து இவருக்கு அப்புறம் வாய் மூடிடு அவர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறதுல மன்னர் அவ்வளவு நல்லா வாசிப்பாறான் மேல் நாட்டுக்காரங்க எல்லாம் அவருக்கு விசிறிகளாக இருந்தார்கள் இந்த ஃப்ளூட் மாலி ஒரு தடவை கச்சேரியில் பண்ணிட்டு இருக்கிற போது எதிர சீட்டில் முன் சீட்டில் உக்காந்துருந்த ஒரு ஆள் அவர் பேர் எஸ் எஸ் ராமகிருஷ்ணன் அவருக்கு சங்கீதம் அவ்வளவா தெரியாது ஆனால் சங்கீதம் எனக்கு ரசிக்க முடியாதுன்னு சொன்னால் அது சரியில்லை அதனால என்ன பண்ணார அப்படி தலையாட்டி ஆட்டி ரசிச்சுக்கிட்டு இருந்தாராம் சும்மா தலையாட்டி ரசிச்சாலும் பரவாயில்ல அவர் வாசிக்கிற வாசிப்புக்கு ஏற்ப இவர் தாளம் போடுறாரு ஆதிதாளம் போட வேண்டிய சமயத்தில் ரூபக தாளம் போடுறார் உருபுகாலம் போன்ற விஷயத்தில் சாப்பு தாளம் போடுறாரு தாளம் மாறி மாறி போட்டுட்டு இருக்காரு இந்த மாலி பார்த்தார் இவருக்கு சங்கீதத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல ஆனா ரசிக்கிற மாதிரி எதுக்கு நடிக்கிறான் அப்படின்னுட்டு ஒரு ஸ்டேஜில் திடீர்னு பாட்டை நிறுத்திட்டு எனக்கு டாய்லெட்டுக்கு போகணும் அப்படின்னாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லி கொள்ள கொண்டு போய் விட்டா வெளியே போனோம் உள்ள வரவே இல்லை என்னையா ஆச்சுன்னு போய் பார்த்தா டாய்லெட்டுக்கு வெளியில் இருக்கிற திண்ணில உட்காந்துருக்காரு கால்நட்டு என்னங்கன்னா முதல்ல அந்த ஆளை கிளப்புங்க வெளியில ஒழுங்கா தாளம் போட தெரிஞ்ச ஆளை கொண்டு இல்லாட்டி நான் கச்சேரி நீ பண்ண மாட்டேன் என் மூடே அவுட் ஆகுது அந்த அளவுக்கு சங்கீதம் தெரியல ஒன்றும் தெரியல ஏடா குளமா தலையாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களா இந்த நேரத்தில் நாங்கள் எங்கே போய் ரசிகர் தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு அக்கம் பக்கம் விசாரிச்சா அந்த வீதியில ஒரு டெய்லரு அவருக்கு வந்து இந்த சங்கீதம்லாம் தெரியும் அவருக்கு போய் ஐயா தயவு கடையை மூடுங்க இன்னைக்கு கடைக்கு என்ன உங்களுக்கு நஷ்டமாகதோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து முன்வரிசை உட்காந்து கரையிட்ட தாளம் போட்டீங்கன்னா தான் அவர் வாசிப்பார் போல் இருக்குன்னு அவரை பிடிச்சி எழுதிட்டு வந்து அவரை உக்கார வச்சு அதுக்கப்புறம் கச்சேரி நடந்ததுதான் அதாவது ஒரு இசைக்கலைஞன் எதிர்க்கிறவங்ககிட்ட இருந்து காசை விட எதை எதிர்பார்க்கிறான்னா ரசிப்பையும் ரெகக்னிஷன் ஒரு அப்ரூவல் தான் எதிர்பார்க்கிறான் இல்லாட்டி அவனுக்கு வந்து உணர்ச்சிகள் செத்து போகும் அது மாதிரி இங்கே சூரியன் தோன்ற இந்த தாமரைகள் மலர அதுக்கு அது மியூச்சுவலி ரெஸ்பான்ஸி ரொம்ப கரெக்டா இருக்குது இது இதுவே ஒரு அழகு அப்படின்னு ஆனால் இந்த மாளிகை கெட்ட பழக்கம் என்னன்னா மதுவிலுக்கு இருந்த அந்த காலத்துல இவர் கச்சேரிக்கு வரும்போது ஒரு பிளாஸ்க் கொண்டு வருவாரான் அந்த ஃப்ளாஸ்கில் காப்பியோ டீயோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க ஃபுல்லாக மது இருக்குமா அவர் வாட்சிட்டு இருக்கிற போதே அவர் வந்து ஃபிளாஸ்க்கை திறந்து ஊற்றி ஊற்றி கொடுப்பாராம் இவர் அடிப்பாரான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஆனால் கலைஞர்களுக்கு பொதுவாக இதெல்லாம் சகஜம் இப்படி இங்கே பூஷா அலங்காரமாக சூரியன் வரவும் தாமரை திறக்கவும் மிக நன்றாக இருக்கிறது பூயிஷ்டோபா பூயிஷ்டங்கிற வார்த்தைக்கு மிக அதிக அர்த்தம் சோபான அழகு மிக அதிகமான அழகு அதாவது வர்ணனைக்கு அப்பாற்பட்ட அழகு புலவர்களால் வருணிக்க முடியாத அழகுன்னு இயற்கையில நம்ம பாக்குறோம் பகவான் வந்து ஒரு பூ மலர்வதிலும் ஒரு சோலை அசைவதிலும் ஒரு தெண்டர் காற்றிலும் ஒரு கடல் அலையிலும் ஒரு எளில வைத்திருக்கிறார் இந்த மயில் என்ன அழகா இருக்கு மயிலுடைய அழகை எப்படி விரிக்க முடியும் விவரிக்க முடியாது ஒரே பறவை ரெண்டு நாட்டுக்கு உலகத்தில் தேசிய பறவையா இருக்க இந்தியாவுக்கும் தேசிய பறவைக்கும் எங்க நாட்டுக்கு தேசிய பறவைக்காதயா அவன் திருப்பி அதே தான் சொல்லுவான் இருக்குது இந்தியாவும் தேசிய பறவை அது போல ஒரு பூயிஷ்டோபா மிக அதிகமான எழில் மிகுந்த அழகு பூயிஷ்டோபா திரிபுவன பவனஸ்ய திரிபுவனம் என்றால் இந்த மூன்று உலகங்கள் என்று மூன்று லோகங்கள் இருநான்கு லோகங்களில் இந்த மூன்று பிரிவுகளுக்குள்ள அடக்கம் அதில் இருக்கக்கூடிய இருப்பிடங்கள் மாளிகைகள் மலைகள் எல்லாத்திற்கும் வைபாக்கரி வைபா என்றால் ஒரு விசேஷம் அதாவது வைபவம் சொல்றோம் விபா என்றால் ஒளி ஒளி மிகுந்த செய்து அதான் வைபா கரி இந்த உலகங்கள்லாம் சூரியன் உதித்த உடனே அவர்கள் விசேஷமான சுறுசுறுப்பை அடைகிறார்கள் பலவிதமான பணிகளை மேற்கொள்கிறார்கள் உறங்குகிறவர்களுக்கும் உறக்கம் கலைகிறது என்னதான் நீங்க ஆர்டிபிஷியல் லைட் போட்டு ஒரு செயற்கையான பகலை உண்டு பண்ணினாலும் காலங்காத்தால நிஜமா சூரியன் உதிக்கிற போது வர்ற அந்த வெளிச்சத்தை நம்மால கொடுக்க முடியுதா முடியலையே எத்தனை கோடி நியான் பல்பு போட்டாலும் ஒரு சூரிய வெளிச்சத்துக்கு இணையாகாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு எழிலை இந்த ஒரு சூரியன் தனி ஆதவன் செய்கிறான் அவன் வந்த உடனே என்ன ஆச்சு எல்லா இடத்திலும் இருட்டு போயிடுச்சு வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது நீங்க பகல் நேரத்தில் சூரியன் அங்க இருக்கிற போது சூரிய வெயிலே படாம இந்த கோவில் எங்கேயாவது ஒரு இண்டு இடுக்கில போய் பார்த்தா கூட அங்க ஒரு சில்லற காசு விழுந்திருந்தா எடுத்துடலாம் ஏன்னா அந்த சூரிய வெளிச்சம் எவ்வளவு பவர்ஃபுல்னா அது ரோட்ல போட்டு செவத்துல பட்டு அது தூண்ல பட்டு இங்க அடிக்கிற வெளிச்சமே அதிகமா இருக்கும் அதுவே போதும் நமக்கு விழுந்த காசை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனா இரவு நேரத்துல இந்த டியூப்லைட் வெளிச்சத்துக்கு ஒரு காசை கண்டுபிடிக்கிறது சில சமயத்துல முடியாம போயிடும் ஏன்னா அந்த வெளிச்சமானது போதிய வெளிச்சமா இருப்பதில்லை அதான் சொல்ற சகல உலகங்களுக்கும் ஒரு சிறப்பை செய்யக்கூடிய வைபாக்கரி பிராக் பிராக் அப்படின்னு சொன்ன விடியற்காலை அதிகாலையில நீங்க வந்து சூரியனை பார்க்கிறீர்கள் இந்த இடத்துல இவர் சொல்றாரு அஹ் மனு சொல்றாரு என்னன்னா அதிகாலையில சூரியோதய காலத்திலே யாராவது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வியாதி வரும்னு சொல்றாரு சந்தியா காலத்திலே பொதுவாக நீங்க சாப்பிடக்கூடாது அதாவது இரவு நீங்கி பகல் தோன்றுகிற நேரத்திலும் பகல் நீங்கி இரவு தோன்றுகிற வேலையிலும் சாப்பிடக்கூடாது அந்த நேரத்துல இறை வழிபாடு ஒன்றுதான் நீங்க செய்யலாம் நீங்க நினைக்கலாம் என்னடா பெரிய தண்டனையா இருக்குன்னு கவலைப்படாதீங்க சந்தியா காலங்கிறது மிஞ்சி போனா பதினஞ்சு நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் தான் இருக்கும் அந்த நேரத்தில் இறைவழி பாட்டில் ஈடுபடணுமா அந்த நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப வியாதி வரும் என்று சொல்கிறார்கள் சாப்பாட்டை பத்தி நிறைய சொல்லிருக்கிறாங்க இப்போ ஆபஸ்தம்பரும் வியாசரும் என்ன சொல்றாங்கன்னா சாப்பாட்டை மட்டும் தரையில வச்சுதான் சாப்பிடணும் கையில ஏந்தி சாப்பிடக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா உலகெங்கும் கையே தீபம்னு செல்ஃப் சர்வீஸ் எல்லாம் கையில வச்சுக்கிட்டா பிச்சைக்கிற மாதிரி சாப்பிட்றது ஆனா அப்படி சாப்பிட்டா அது உணவை நிந்திக்கிறதாகவும் சொல்றேன் சாப்பாட்டை மட்டும் நீங்கள் பூஜை பண்ண வேண்டும் உணவை நீங்கள் வந்திக்க வேண்டும்ங்கிற சாப்பாடு வந்து இது அன்னலட்சுமி அன்னும் பிரம்ம என்று வேதம் சொல்லுகிறது அதை மரியாதையோட சாப்பிடணும் அந்த சாப்பாடு ருசியா இருந்தாலும் சரி ருசி இல்லாட்டையும் சரி நீங்க விரும்புறதா இருந்தாலும் சரி விரும்பாட்டியும் சரி அதை வந்து சாப்பாட்டை மட்டும் ஒரு நிந்திக்க கூடாது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா சில பேருக்கு அது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க உப்பு உறுப்பு கூட குறைய போயிடுச்சுன்னு சொன்னா இது என்ன சாப்பாடு சனியும் பிடிச்ச சாப்பாடு இதெல்லாம் சார நாய் திங்குமா இதை சி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செய்கிற போது அது பெரிய பாவம் அன்னலட்சுமிக்கு செய்கிற துரோகம் இப்படிப்பட்டவர்கள் மறு ஜன்மத்திலே ஐந்து வருஷம் பத்து வருஷம் பிச்சைக்காரர்களாக அலைகிறார்கள் அப்படின்னு சொல்லிருக்கு உங்களுக்கு என்ன கோபம் இருந்தாலும் இந்த சோத்து தட்டு மட்டும் வீசி இது பல வீடுகளில் வீரச்சியெல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப கோபம் வந்துட்டா சாப்பாட்டோட சில தட்டை வீசி ஏறியது சையின்னு மாதிரி போகும் நான் ரொம்ப கோபக்காரன் அப்படின்னு சொல்லி இருக்கு இப்படி செய்தவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று வியாசர் ஆபஸ்தம்பர் முதலியவர்கள் ஸ்மிருதிகளிலே சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது இங்கே அதிகாலை பொழுதுலே விப்ராந்தி விப்ராந்தி அப்படின்னா அலைந்து திரிகின்ற அல்லது சுழல்கின்ற அர்த்தம் சூரியனானவன் அவன் எவ்வளவு வேகமா நடக்கிறான் அலைகிறான் அப்படின்னா அத வந்து விபிராந்திங்கிறார் சுற்றி சுழந்து வருகிறான் சூரியனுக்கு என்று ஒரு பாதை உண்டுங்க அதாவது பூமி சூரியனை சுழல்வ சுற்றி வருவதனாலே சூரியன் உதிப்பது போலவும் மறைவது போலவும் இருக்கு இது ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட ஒத்துக்கிறேன் ஆனா இது அல்லாமல் சூரியனுக்கு ஒரு பாதை உண்டு அதை இன்னும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கல ஆனா ரிஷிகள் சொல்லி இருக்கிறார்கள் அது இந்த அத்தனை கிரகங்களையும் இழுத்து கொண்டு இந்த கேலக்சியில ஒரு ரவுண்டு வருது இப்போ அந்த மாதிரி சூரியன் தன் பாதையிலே வருவதை விப்ராந்தி அலைகின்றன்னு சொல்றேன் அதாவது நடக்கின்ற அப்படின்னு அர்த்தம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க உக்காந்துருந்தீங்கன்னா தொந்தி பெருசாகுமா சாப்பிட்ட பிறகு நின்று கொண்டிருந்தால் உள்ளொளி பெருகுமா சாப்பிட்ட பிறகு நடந்தீங்கன்னா ஆயுளும் ஆரோக்கியமும் கூடுமா சாப்பிட்ட பிறகு தூங்குனா உடம்பு பூரா பெருக்குமா அதனால சாப்பிட்ட உடனே உண்டதின் குறுநடை ஒரு பழமொழியை தேடி கண்டுபிடிப்பான் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டபா அப்படின்னு சொல்லி உண்ட மயக்கம் என்ன குண்டருக்கு தான் உண்டு தொண்டர் என்ன சொன்னாங்க என்றால் அவங்க நால்பூரா பகவானை தொழுதுட்டு அதுக்கப்புறம் பகவத் பிரசாதம் கிடைச்சிடுங்கிற நிம்மதியில் அப்படி செவ்வொரு சாஞ்சு உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு தூக்கம் வருமோ என்னமோ அதுதான் உண்டமயம் தொண்டருக்கும் இருக்கு பார்த்தீங்களா அப்படி மயங்கி சாஞ்சிட்டாருன்னு அதை பிடிச்சிக்கிட்டா ஏன்னா ஆனானப்பட்ட தொண்டரே கொட்டாயி விடுறாரு நாங்களாம் சாதாரண ஆளுக்கு தானே ஆனா உண்ட பிறகு விடித்திருத்தல் அவசியம் முடிஞ்சா கொஞ்ச நேரமாவது நடக்கணும் ஒரு கால் மணி இருபது நிமிஷமாவது நடந்தா உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அதிகம் என்று முனிவர்கள் சொல்கிறார்கள் விபிராந்தி பிராஜமானா பிராஜமானா என்றால் மிகவும் ஒளியோடு விளங்குகின்றனு அர்த்தம் அதாவது இந்த ஒளியினுடைய அருமை குருடலுக்கு தான் தெரியும் ரெண்டு கண்ணும் தெரியாதவன்ட்ட போய் யோ ஒரு ஒரு மணி நேரமா கரண்ட் ஆஃப் ஆகிருக்கணும் தெரியுமா அப்படின்னா கரண்ட் ஆஃப் ஆனாலும் எனக்கு ஒன்றுதாங்க கரண்ட் ஆஃப் ஆகாட்டி எனக்கு ஒன்றுதாங்க எனக்கு எப்பவுமே இருட்டுதாங்க அப்படிமா ஆனா வெளிச்சம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் மனசுக்குள்ள எவ்வளவு இயங்குவான்னு தெரியுமா இந்த ஜென்மத்தில் நான் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா அடுத்த ஜென்மத்தில் எனக்கு கண்ணு மட்டும் குரளா இருக்கக்கூடாதுன்னு சில பேர் வந்து ஒரு காலத்தில் நல்ல கண் உள்ளவர்களா இருந்து பிறகு குரளாகி விடுகிறார்கள் அவர்களுக்கு இன்னும் ரொம்ப ஏக்கமா இருக்கும் அவங்கெல்லாம் வெளிச்சத்தினுடைய அருமையை அப்படி உணர்கிறார்கள் மற்றவங்களை பார்த்து இவங்கெல்லாம் என்ன பாக்கியம் பண்ணினாங்களோ ரெண்டு கண்ணோட பிறந்திருக்கிறான் ஒத்த கண்ணு இருந்தாலும் போதுமே அதுக்கும் இல்லை வழி இல்லையே என்று இயங்குவார்கள் அதனால இப்படி கண் பார்வை மழுங்காம இருப்பதற்கு பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரியாதி மகாராஜா சுகன்யா தேவி அஹ் மகரிஷி அஸ்வினி தேவர்கள் இந்த அஞ்சு பேரை சாப்பிட்ட பிறகு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்ணு ஒரு நாளும் போகாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு இது என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று ரெண்டு முறை நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஒரு அன்பர் சொன்னார் முன்ன சொல்லிட்டேங்கிறதுக்காக ஒரு கதையை சொல்லாமல் இருக்காதிங்க ஏன்னா அது பழைய பேட்சுங்க இது புது பேட்சு ஒரு வாத்தியார் ஹைஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்குறாருன்னா பேட்ச் ஆஃப்டர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க இவர் போன வருஷம் சொல்லிட்டேங்கிறதுக்காக இந்த வருஷம் சொல்லாமல் இருந்தால் இந்த வருஷம் அந்த பையன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப பிரசனலாக ப்ளீ பண்ணிக்கிட்டார் அதனால் ஏற்கனவே கேட்டவங்க அழுத்துக்காதீங்க புதுசாக கேட்டவங்களுக்காக பொறுமையாக இருங்க கேட்டவங்க ரெண்டாவது நிமிஷம் கேட்கறதுனால தப்பு இல்லை புண்ணியந்தான் இவளுக்கு அப்பா வேட்டையாட பார்க்கணும் ஆசை அதனாலே தகப்பனாரோடு பல்லக்கிலே ஏறி கிளம்பி வந்து இந்த சரியாதி மகாராஜா பெரிய சைன்யத்தோட வந்துட்டான் இப்போ இந்த ராஜாவும் சைனியமும் வேட்டைக்கு காட்டை சுற்றி வருகிற போது இந்த சுகர்யாதேவி என்ன பண்ணால் இந்த காட்டை வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்லி சில பாடி கார்ட்ஸோட அப்படியே இங்கும் அங்கும் போய் கொண்டு இருந்தாள் அப்போ நல்ல ஒரு நாலடி உயரத்துக்கு ஒரு பாம்பு புத்து இருந்தது அந்த பாம்பு புத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு துவாரம் தெரிஞ்சது என்னது ரெண்டு பக்கம் ஓட்டை இருக்கு அப்படின்னு பார்த்தா உள்ளே ரெண்டு பளிங்கு கண் மாதிரி ரெண்டு மினுமினு மினுமினு இருந்துச்சு என்னது வாட் இஸ் திஸ் அப்படின்னு ஒரு குச்சி எடுத்து நெருக்கணும் குத்தினா அது என்னடானா உள்ள சவன முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய கண்ணு தான் அது அந்த கண்ணு நறுக்குன்னு குத்தின உடனே அவர் கண்ணு அவிஞ்சு போய் ரத்தமாக ஒழுகி தட்டாட்னு சொல்லி அந்த புற்ற கலைச்சு கொண்டு வெளியே வந்துட்டார் நீங்க நினைக்கலாம் ஏன் பாம்பு புத்துக்கள்ல போய் இவர் போய் உட்காறாரு அப்படின்னு இவர் பாம்பு புத்துக்களை உட்காரல இவர் முதல்ல உட்காரும் போது இது மாதிரி தான் இருக்கும் ஆனா பல மாதங்கள் பல வருடங்கள் தவம் செய்கிற போது அவருடைய அசையாத பொருள் என்று நினைத்து உயிரில்லாத பொருள் என்று நினைத்து இந்த கரையான்களும் எறும்புகளும் புற்று கட்டிவிடும் பாம்பு ஒரு புத்து கட்டுறது இல்லை கரையான் புத்தலையும் எறும்பு புத்துலையும் பாம்பு போய் குடியிருக்கும் வாடகை இல்லாம அது மாதிரி இவரை சுற்றி புற்று பிறகு இவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் கண்கள் வந்து கால்வாசி மூடிய நிலைமையிலே மூக்கின் நுனி பகுதியை பார்த்தவாறு அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு அதை தான் பார்த்துருக்குது வெளிச்சத்தில் என்னமோ பல பலன்னு மின்னதுன்னு சொல்லி குத்தி விடுச்சு உடனே வந்து பார்த்தா முனிவர் முனிவர்கள்ட்ட சாபம் வாங்கக்கூடாதுங்கிற அறிவு இந்த சுகனியக்கு இருக்குது இல்லையா அதனால உடனே வீழ் நல்லதே அப்பா அப்பா அப்பா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு கத்தவே தகப்பன்காரன் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லி வேகமாக ஓடி வந்தான் ஒரு வரியில சொல்லி முடிச்சா இந்த புத்துக்குள்ள பளிங்கு மாதிரி தெரிஞ்சது குத்திப்பிட்டேன் பார்த்தா இந்த முனிவருடைய கண்கள் அப்படின்னு உடனே அவன் திடாலனு காலைல விழுந்தான் சாமியை என்னை இந்த பொண்ணு தெரியாமல் செஞ்சிட்டா மன்னிக்கணும் என்ன தண்டனை கொடுக்குறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க என் பொண்ணை சபிச்சிடாதீங்க அப்படின்னு விழுந்து அழுதான் அப்போ முதல்ல கோவம் வந்தது அவருக்கு இவன் காலை கட்டிட்டு அழுகிறத பார்த்துட்டு அவருக்கு இரக்கம் ஏற்பட்டு சரி இதுக்கு ஏதாவது பிராயசித்தம் பண்ணனி அப்படின்னா உடனே என்ன பண்ணிட்டான் நீங்கள் வந்து சபிக்காமல் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா இந்த பொண்ணையே உங்களுக்கு நான் கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு என் பொண்ணையே உங்களுக்கு கட்டி கொடுத்துறேன்னு சவனருக்கு வயசு என்ன குடுகுடு கிழவன் ஆடி பூரா நரச்சி இருக்குது நாலடி நிலத்துக்கு மண்டையில ஒரு இடத்துல கூட கருப்பு முடிய பார்க்க முடியாது எலும்பெல்லாம் தெரியுது சதையெல்லாம் ஆடி போய் தொங்கி கிடக்குது எல்லாமே குளகுலத்தை சத அவ்வளவு கிழவன் அவருக்கு போய் என் பொண்ணை கொடுக்கறேன் அவளை சபிக்க மட்டும் பொண்ணை காப்பாத்தனா போதுங்கிற துடிப்பில் அவன் அந்த மாதிரி சொல்லிட்டான் அப்ப சவனர் வந்து மனம் ஆரே சரி உன் பொண்ணையா கொடுக்கறதா இருந்தா நான் அவளை சபிக்கல அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த முகூர்த்தத்திலே சவனருக்கும் சுகன்யாதேவிக்கும் கல்யாணம் நடந்தது ஊரே பேசுது இது என்னடா இதெல்லாம் விதிப்பயன் தானே இந்த பொண்ணு பாட்டுக்கு அரண்மனை இருக்க வேண்டிதானே வேட்டைக்கு போகிறான்னா அவன் விதியை அவன் வேட்டைக்கு போகிறான் இவருக்கு கூடவே வால் மாதிரி தோத்திக்கிட்டு போகிறா போய் என்னென்ன நடந்து போச்சு பார்த்தியா என்று ஊரே பேசுகிறார்கள் அந்த தம்பதிகளை பற்றி ஜனங்கள் எப்படி விமர்சிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்களே சிந்திச்சு பாருங்கள் இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த உடனே அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தவனே போகாதவங்க என்ன கேட்குறாங்க பொண்ணு மாப்பிள்ளை எப்படி பொண்ணு கருப்பா மாப்பிள்ளை கருப்பா பொண்ணு சிவப்பா மாப்பிள்ளை சிவப்பா ஜோடி பொருத்தம் எப்படி மண்டியில் முடி இருந்துச்சா வாழ்க்கையா என்ன செய்தி அதை தானே கேட்குறாங்க முதல்ல இந்த சவர முனிவருக்கும் இந்த சுகர்யாதேவிக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி ஊரே பரிகாசம் பண்ணி பேசுது குடுகுடு தாத்தாவுக்கு ஒரு குமரிக்கு கல்யாணம் அப்படின்னு அவ்வளவு ஏச்சி பேச்சி அவர் காதல வாங்கிக்கிட்டார் கடைசியா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போறபோது சமணர் சொன்னார் மண்ணா கவலைப்படாத உன் பொண்ணு சந்தோஷமா இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்ப சரியாதி கேட்டான் மறுபடி உங்க காலில் விழுந்து ஒரு விண்ணப்பம் உங்களுக்கு மனசு இறங்குமானா நீங்க இங்கேயே இருக்கலாம் இந்த அரண்மனை முழுக்க உங்களுக்கு கொடுத்துட்றேன் என் பொண்ணு சுகபோகம்தான் தெரியும் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது காட்டுல வாழ முடியாதவள் அப்படின்னு இந்த பார் பொண்ணு கட்டி கொடுத்த பிறகு மாப்பிள்ள எங்க கூப்பிடுறோ அங்க போக வேண்டியது பொண்ணுக்கு கடமை இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது கோபம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு காட்டுக்கு போய்விட்டார் போய் என்ன பண்ணார் தன் குடிசையிலே அவளை இருத்தி விட்டு தேவலோகத்திலே முப்பத்தி முக்கோடி தேவர்களிலே அஸ்வினி தேவர்கள் என்று அவர்கள் தேவர்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடியவர்கள் அவர்களை தியானித்தார் உடனே அஸ்வினி தேவர்கள் அங்கிருந்து வந்தார்கள் வந்த உடனே இந்த பொண்ணுக்கு இசைந்த கணவனாக நான் இளமையடைவதற்கு நீங்கள் வழி செய்யுங்கள் அப்படின்னு அப்போ அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் எங்களுடைய மாந்திரிக ஆற்றலாலேயே ஆக்க முடியுமான்னு பார்த்தா இங்கே கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு முடிஞ்ச ஆசீர்வாதத்தை பண்ணுறோம் அது இல்லாமல் நான் ஒரு மருந்து செஞ்சு கொடுக்குறோம் அதை நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லி அந்த அஸ்வினி தேவர்கள் நெல்லிக்காயை லேகியமாக்கி அவருக்கு கொடுத்து இதை நீங்கள் சாப்பிட்டு வாருங்கள் உங்களுக்கு இளமை வந்துரும் சொன்ன அப்போ அந்த நெல்லிக்காய் லேகியத்தை அவர் வச்சு மந்திரிச்சு நாற்பது நாள் சாப்பிட்டார் நாற்பத்தி நாள் அவர் இருபத்தோரு வயது வாலிபன் ஆகி விட்டார் அதனாலதான் சவன பிராஷ் சாப்பிட்ட லேகியம் சவன பிராஷ் சவனர் சாப்பிடுறது சவனர்னா ரிஷி அந்த சவனர் சாப்பிட்ட லேகியம் சவன பிராஷ் டாபர் சவன ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு பல கிழவர்கள் சாப்பிட்டு அப்படி வாலிபர்கள் அந்த மாதிரி தெரியல அது இன்னைக்கு இருக்கிற பார்முலா அவ்வளவுதான் போல் அவங்க அஸ்வினி தேவர்கள் செய்து கொடுத்தது அப்படி குறைஞ்சபட்சம் உங்களுக்கு முதுமை அதிகமாக தொல்லை கொடுக்காமலாவது இருக்கும் நெல்லிக்காயில கூஸ் பேரியல இருக்குன்னு பெரியவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த அஸ்வினி தேவர்கள் இந்த லேகத்தை செய்து கொடுத்து நாற்பது நாள் அவர் சாப்பிட்டு அவர் இளமையடைந்த உடனே தன் தவ அவளுக்கு நல்ல வசதியான வீடுகளை உண்டு பண்ணி கொடுத்து அவளை ராஜகுமாரி போல வைத்திருந்தார் அன்போக அன்பாக வாழ்ந்தார் அதை பார்த்து அந்த ராஜாவுக்கு சரியாதிக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு எந்த லோகத்திலே தேடினாலும் இப்படி மாப்பிள்ள கிடைக்காது முனிசிரேஷ்டரே நீங்க எளிமையிலே இவ்வளவு அழகா இருந்தீங்களா ராஜகுமாரன் கூட இப்படி இருக்க மாட்டானே ஒரு நல்லிக்காய் சாப்பிட்டு இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஆகி நம்ம மாப்பிள்ளை இப்படி ஆயிட்டாரே அப்படின்ட்டு இப்போ இந்த அஸ்வினி தேவர்கள் விடைபெற்று செல்லும்ன்னாலே இந்த சபனரிடம் என்ன கேட்டார்கள் இந்த என்ன கிழட்டு வயசுல மாப்பிள்ளையாக்கி விட்டுருக்கோம்ல எங்களுக்கு எங்களுக்கு தேவலோகத்துல ஒரு பழிச்சோல் இருக்குது என்னன்னா நாங்க மருத்துவம் பாக்குறதுனால எங்களை தேவர்கள் இழிவாக நினைக்கிறார்கள் நோயாளிகளை தொடுகிறவர்கள் நோய்வாய்பட்டவர்களோடு பழகுகிறவர்கள் என்று யாகத்துல அபிர்வாகம் கொடுக்கற போது அஸ்வினி தேவர்களுக்கு கூடாது அதை வாங்குறதுக்கு அவங்களுக்கு யோகிதா இல்லை என்று ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் தாழ்த்தப்பட்ட இனத்தவராய் பேசுகிறார்கள் உங்களுக்கு எங்கள் மேல பிரியம் இருக்குமானா இந்த இழிவை நீக்கி முப்பத்து மூடி தேவர்களில் நாங்களும் சேருவோம் யாகத்துல எங்களுக்கும் ஆவிர்வாகம் உண்டு ஒரு ஸ்டேட்டஸ் எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுதான் நீங்க எங்களுக்கு செய்யற நன்றி அப்படின்னு சரி செய்யலாம் நான் சொன்னேன்னு சொல்ல இந்திரங்கிட்ட இன்று முதல் உங்களுக்கும் வந்து அவிர்வாகம் கொடுக்கப்படும் உடனே அங்க வந்து மற்றவர்கள்லாம் ஒரே ஆட்சேபினேன் ஏன்னா இவங்க வந்து சதா நோய் பீழ அது அலையிறவங்க இவங்களை வந்து நமக்கு சமமா ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு அப்போ இந்திரனை பார்த்து சவனர் வந்து ரேய் நான் சொல்றதை ஒழுங்கா கேட்டுக்கிறியா இல்ல என்னோட சண்டை போட நினைக்கிறியா அப்படின்னு அவன் பதில் சொல்றதுக்குள்ள அவன் கையை தூக்க முடியல இந்திரனை அந்த அளவுக்கு கை விளங்காமல் போயிடுச்சு அந்த மாதிரி பண்ணிட்டாரு இந்திரன் பார்த்தான் இந்த ஆளோட மோதி நமக்கு ஒன்றும் சரிப்படாதுன்னு மகிழ்ச்சி தாங்கள் சொல்லுகிறபடி இந்து முதல் அஸ்வினி தேவர்களையும் நாங்கள் சேர்த்து கொள்ளுகிறோம் அப்போ இந்த முனிசிரேஷ்டர் சொன்னதுதான் நிஜம் அஸ்வினி தேவர்களை யாரும் தாழ்வாக நினைக்கக்கூடாது அவர்கள் தொடர்ந்து மருத்துவம் பார்ப்பார்கள் ஆனால் அவர்கள் நம்மில் இருவர் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இந்த சவனர் மனம் என்ன சொன்னார் என் கண்ணை சுகர்யாதேவி குத்துனதுனால தானே இவ்வளவு கதை நடந்தது அதனால இந்த கதையை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ யாரெல்லாம் சொல்கிறாங்களோ யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கண் நோய் வராது கண் கடைசி வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னார் பின்னால் வந்த சில பேர் என்ன கேட்டாங்க இவ்வளோ பெரிய கதையை யாருங்க சொல்வது இவ்வளோ பெரிய கதையை யாருங்க கேட்கறது அப்படின்னு நம்மளால எப்போவுமே கேப்சூல் ஃபார்மில் தான் இதை எதிர்பார்ப்பான் அப்போ பெரியவங்க என்ன சொன்னாங்க இந்த கதையை கேட்காட்டி பரவாயில்லப்பா சொல்லாட்டி பரவாயில்ல இதில் சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கிறாங்கள்ல சரியாதி மகாராஜா சுகன்யாதேவி சவன மகரிஷி அஸ்வினி தேவர்கள் இந்த அஞ்சு பார்ட்டிய ஒரு மனுஷன் சாப்பிட்ட பிறகு அவர் நினைச்சா போதும் அவனுக்கு கண்ணு கடைசி வரைக்கும் கெடாம இருக்கும் என்று வரம் கொடுத்தார்கள் அதனால கண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணு கடைசி வரைக்கும் கண்ணாடி போடாம இருப்பீங்க சரி இது ஒரு சைட்ராக் தான் இப்போ பிராஜமானா ஒளி ஒளியின் சிறப்பை சொல்வதற்காக அப்படி சொன்ன கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் அப்படி சொல்லுவார்கள் ஒளி மிகுந்த விபவ தூ விபவ செழிக்க செல்வம் உத் உங்களுக்கு செல்வத்தை உருவாக்குவதிலே விபவ வெற்றி பெறட்டும் செழிக்க செய்யட்டும் எது சாவிபா அந்த ஒளி அந்த கதரவனுடைய ஒளி யாருக்கு வக உங்களுக்கு உங்களுக்கு இந்த சூரியனுடைய ஒளியானது சகலவிதமான விபவங்களும் விபவம் அப்படின்னா சிறப்புகள் இப்ப வந்து ராமானுஜர் வைபவம் அப்படின்னு சொல்றாங்க ராமானுஜர் வைபவம்னா என்ன ராமானுஜர் இந்த உலகத்துல அவதாரம் பண்ணி அவர் என்ன என்ன சிறப்பான காரியங்கள் செய்தாரோ அதை புறம் சொல்றதுக்கு வைபவம்னு வேறு இப்ப அக்பருடைய வரலாறு எழுதுகன்னா அது எழுதலாம் ஆனா ராமானுஜர் வரலாறு எழுதுகன்னு சொல்லக்கூடாது ஏன்னா மகாத்மாக்களுடைய வரலாறு வரலாறுன்னு சொல்ற பழக்கம் இல்லை அதை வைபவம்னு சொல்லணும் ராமானுஜர் வைபவம் நம்ம ஆழ்வார் வைபவம் பனிரெண்டு ஆழ்வார்கள் வைபவம் மணவாள மாமனிகள் வைபவம் வேதாந்த தேசிகர் வைபவம் அவங்க வரலாறு அந்த வைபவம் வார்த்தை இந்த விபவங்கறதுல இருந்தான் வருது அந்த சிறப்பு உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட செல்வங்கள் எல்லாம் விபவ உத்பூத்தையே உத்பூத்தையே என்றால் உற்பத்தி அதாவது இருக்கிற இடத்திலிருந்து உருவாக்குறதை விட இல்லாத இடத்துல இருந்து உருவாக்குறது தான் ரொம்ப பெரிய விஷயம் ஏற்கனவே முடி இருக்கிறவனுக்கு அந்த முடியை நல்லா வளர செய்கிறத விட முடியெல்லாம் கொட்டி போய் வழுக்கையாக இருக்கிறவனுக்கு முடியை முளைக்கி செஞ்சீங்கன்னா அதுதான் சிறப்பு அப்போ உத்பூத்தையே அப்படின்னு சொன்ன ஒன்றும் இடத்திலிருந்து வளங்களை உண்டு பண்ணுகிறார் இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான முடி வளம் உள்ளவர்கள் யாருடா சுவிட்சர்லாண்ட் பீப்புள் தான் சொல்கிறாங்க சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவங்களுக்கு தான் ரொம்ப செழிப்பான முடி வளர்ச்சி அழகாகவும் இருக்குது சாகிற வரைக்கும் அவங்களுக்கு கொட்டுறது இல்லை அதனால ஒரு ரிசர்ச் பண்ணாங்க சுவிட்சர்லாந்து மக்களுக்கு மட்டும் ஏன் முடி இப்படி இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் பெரும்பாலும் சமைக்காத பழங்களையும் தானியங்களையும் தான் உண்ணுகிறோம் அசைவமே நாங்கள் உண்ணுவதில்லை சைவம் சாப்பிடுகிறோம் என்று சொல்கிறார்கள் மோர் நிறைய சாப்பிட்றோம் நாங்கள் இப்படி முடி வளர்ச்சியோடு இருக்கிறோம் ராத்திரி பன்னெண்டு வரைக்கும் உழைக்கிறோம் பன்னெண்டுக்கு படுத்துட்டு விடிய காலம் எல்லாம் எந்திரிச்சிடறோம் எங்களுக்கு வியாதி வர்றது இல்லை என்று சமீபத்திலே அகில மருத்துவர்கள் குழாம் முன்பு அவர்கள் வேட்டியிலே வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது இயற்கை உணவிலே அவ்வளவு சிறப்பு இருக்கிறதே அதுல பாக்குறோம் அதனால தலைமுடி நல்லா வரணும்னா சைவந்தான் நல்லதுன்ற சில பேர் சொல்றாங்க முயல் ரத்தத்தை முயலை கொன்று அந்த இரத்தத்தை தலையில பூசிக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தீங்கன்னா அப்படியே முடி வந்துருங்க இதனால நூற்றுக்கணக்கான முயல் உயிர் போனதுதான் மிச்சம் ஒருத்தனுக்கு முடி வளர்ந்த மாதிரி தெரியல அதனால இந்த மாதிரி பயங்கரமான சில ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் சொல்றாங்க சில பேர் கழுதையை கொண்ணு அது தலையிலிருந்து ஒரு பித்து எடுத்து அது நாயை கொண்ணு அது குடல்ல இருந்து ஒன்று எடுத்து இதை அரைச்சின்னு சொல்றாங்க இதெல்லாம் தேவையில்லை நீங்க சாதாரணமா சைவ உணவிலேயே முடி வளர்ச்சி ஏற்படும் என்பதை சுவிட்சர்லாந்து மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அப்படி ஒன்றுமில்லாமையிலிருந்து வளங்களை உண்டு பண்ணக்கூடிய அந்த சூரிய பகவான் விபவ உத் அந்த ஒளியானது உங்களுக்கு நல்ல வளங்களை அருளட்டும் அப்படின்னு சொல்றேன் இதுல வந்து இந்த பகரம் ஒழுங்கா உங்களுக்கு சொல்ல வருதான்னு பாருங்க கொஞ்சம் அபியாசம் பண்ணணும் பயிற்சி எடுத்துக்கணும் இன்னொரு தடவை படிக்கிறேன் பாருங்க பூத்வா ஜம்பஸ்ய भेत् ककुभिभवू शुभ्रभानो बिभ्राण बभ्रुभ प्रसवम अभिनव अंभोजृंभ प्रगलभाषा भूयिष्ठ शोभावन भवन सैभाक प्राक्भ्रांति भ्राजमा विभवत विभवोदूत सा विभा। உபயதாரளான வைஷாதிபதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லா சொற்பொழிவழும் வழக்கம் போல உண்டு ஒரே ஒரு மாற்றம் வர திங்கட்கிழமை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேய ஜெயந்தியை முன்னிட்டு ஆறு டு ஏழு சீரை மிச்சிய என்ற தலைப்பினரை பேசுகிறேன் இந்த திங்கட்கிழமை விடுமுறையில் அங்கே வந்துருங்க என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயண்